வணக்கம் லட்சணியின் நித்தம் ஒருமுத்து என்று வரலாற்றில் புரட்சி முத்திரை பதித்த தலைவர் கேஸ்ட்ரோ இவரை பற்றிய சில குறிப்புகள் வசதி படைத்த நிலச் சுவான்தாரரின் மகனாக பிறந்தவர் ஆனாலும் தனது வாழ்நாளில் இடதுசாரி புரட்சியை வழிநடத்தி செல்ல அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் சிறுவயதிலேயே மாவீரன் அலெக்சாண்டர் உள்ளிட்ட துணிச்சல் மிக்க உலகத் தலைவர்கள் மீது கேஸ்ட்ரோவுக்கு ஈர்ப்பு வந்தது தானும் தனது ஆதரவாளர்களும் இத்தகைய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியினர்தான் என நம்பினார் இதன் பலனாக எதிர்க்கட்சியினரின் ஆதரவுடன் அமெரிக்க ஆதரவு பெற்ற சர்வாதிகாரியான படிஸ்டாவை புரட்சி மூலம் வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார் பிறகு தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் அதை தக்கவைத்துக்கொண்டார் பொதுமக்களின் பேராதரவு இருந்ததும் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது கவர்தான் அமெரிக்க நாடுகள் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தியதை துணிச்சலாக எதிர்த்தவர் ஏழை மக்களுக்கு கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை செய்து கொடுத்தவர் மற்றும் உலகம் முழுவதும் சோசியலிச இயக்கங்கள் உருவாக தூண்டுகோலாக இருந்தவர் என காஸ்ட்ரோவை பற்றி அவரது ஆதரவாளர்கள் பாராட்டினர் அதே நேரம் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டார் தன்னை எதிர்த்தவர்களை சிறையில் அடைத்தார் எதிர்கட்சிகளுக்கு தடை விதித்தார் கியூபா பொருளாதாரத்தை சீர்குலைத்தார் என இவரது எதிர்ப்பாளர்கள் மீது குற்றம் சாட்டினர் இதையெல்லாம் தாண்டி அவர் அந்நாட்டின் பெரும்பாலான மக்களின் மனதில் இன்றும் நீங்க இடம் பிடித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் கவனத்தையும் தன் பக்கம் வாழ்க்கை பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதிமூன்று கிழக்கு கியூபாவில் உள்ள பிரனில் ஸ்பெயின் நிலச்சிவாய்தாருக்கும் கியூபா தாய்க்கும் மூன்றாவது குழந்தையாக ராணுவ படைகளுக்கு எதிராக ஃபிடல் காஸ்ட்ரோ தொடுத்த தாக்குதல் தோல்வியில் முடிந்தது ஆதரவாளர்களுடன் காஸ்ட்ரோவும் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார் 5, 2, மெக்சிகோவில் இருந்து தப்பியதும் 81 போராளிகளுடன் கிராண்ட்மா என்ற கப்பல் மூலம் தென்கிழக்கு கியூபாவுக்கு வந்தடைந்தார் பின்னர் சியாரா மெஸ்டரா மலைகளில் இருந்தபடி 25 மாதங்கள் ராணுவத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கினார் ராணுவ சர்வாதிகாரி பல்ஜென்சியோ படிஸ்டா நாட்டை விட்டு தப்பியோடினா் பின்னர் ஜனவரி எட்டாம் தேதி காஸ்ட்ரோ வெற்றி உற்சாகத்துடன் நாட்டுக்குள் நுழைந்தார் பிப்ரவரியில் நிறுவினார் காஸ்ட்ரோ ஆயிரத்தி தொண்ணூத்தி வந்த வாடிகன் போப் ஜார்ட்பாலை வரவேற்றார் அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்வதற்கு காஸ்ட்ரோ உத்தரவு பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி ஆறு ஜூலை ஆபத்தான குடல் அறுவை சிகிச்சை காரணமாக தனது பதவியை சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோவிடம் தற்காலிகமாக ஒப்படைத்தார் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் மூன்று உடல் நலக்குறைவு காரணமாக தனது எண்பதாவது பிறந்த தினத்திலும் கிராண்ட்ம கப்பல் மூலம் கியூபா வந்தடைந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவிலும் காஸ்ட்ரோ பங்கேற்கவில்லை பிப்ரவரி கியூபாவின் அதிபராக ராகுல் காஸ்ட்ரோ நியமிக்கப்பட்டார்